இந்துத்துவாவின் தாக்குதல்கள் ஐஜாஸ் அகமதுடன் ஓர் உரையாடல் ஜிப்சன் ஜான் ஜிதேஷ் பி மோடியின் காலத்தில் இந்துத்துவ வலதுசாரிகளின் தாக்குதல்கள் புதிய உச்சங்களை தொட்டுள்ளன கூட்டமாக சேர்ந்து அடித்து கொலை செய்வது வெட்ட வெளிச்சமாகவே படுகொலை செய்வது கொலை செய்வதற்கான சதி திட்டங்களை தீட்டுவது மாற்று கருத்துக்களை சொல்ல முயற்சிப்பவர்களை பயமுறுத்தி பேசவிடாமல் தடுப்பது என வலதுசாரி குழுக்களின் செயல்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அன்றாட நிகழ்வுகளாக இருந்தன இவை இப்போது மேலும் தீவிரமாக தொடர்கின்றன இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இத்தகைய நிகழ்ச்சிகள் அதிகரித்து கொண்டே போகின்றன என்று நீங்கள் சொல்வது சரிதான் என்றாலும் இத்தகைய விஷயங்களை அதற்குரிய கண்ணோட்டத்தில்தான் அணுக வேண்டும் வகுப்புவாத படுகொலைகள் பாகிஸ்தானில் இருந்து இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியாவிற்கும் இந்தியாவில் இருந்து முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கும் என மனிதகுல வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் மத அடிப்படையில் நிகழ்ந்த மக்களின் இடப்பெயர்வு ஆகியவற்றுக்கு இடையேதான் நமது குடியரசு பிறந்தது இன்னும் சொல்ல போனால் நமது நாட்டின் விடுதலைக்கும் நமது நாடு இரண்டாக பிரிக்கப்படுவதற்கும் முன்பிருந்தே இந்த வகுப்புவாத வன்முறை இருந்து வருகிறது தங்கள் சமூக வாழ்க்கையில் மற்றவர்களை சிறந்த வகையில் அனுசரித்து போகிற தங்கள் அரசியல் நடத்தையில் மதசார்பற்ற கண்ணோட்டத்தை பின்பற்றுகின்ற கோடானு கோடி இந்திய மக்கள் இருக்கிறார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை சாதியை அடிப்படையாக கொண்ட கடவுள் மீது அதீதமான பற்று கொண்ட ஒரு சமூகத்தில் எந்த அளவிற்கு மற்றவர்களை அனுசரித்து போகிற மதசார்பற்ற அணுகுமுறையை பின்பற்ற முடியும் என்பதற்கும் வரம்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகும் வகுப்புவாத வன்முறையின் இலாபங்கள் ஆயிரத்தி நடுப்பகுதியில் இருந்தே வகுப்புவாத வன்முறையானது கலாச்சார ரீதியாகவும் தேர்தல் மூலமாகவும் மிக நல்ல லாபத்தை கொடுத்து வருவதை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்து வருகிறோம் என்பது இதில் இரண்டாவது விஷயமாகும் நாட்டின் தலைநகரிலேயே ஆயிரக்கணக்கில் சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டது இந்து தேசத்தை ஒன்றுபடுத்த பயன்பட்டது மட்டுமன்றி இதுவரையில் பெற்றதிலேயே மிக அதிகமான மக்களவை இடங்களையும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியது பெரும்பான்மையான இந்துக்களை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பிரித்து சங் பரிவாரம் அவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே ராமஜென்ம இயக்கம் கட்டவிழ்த்து விடப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டபடி நடைபெற்ற ஐந்தாண்டு கிளர்ச்சிக்கு பிறகு நாடாளுமன்ற மக்களவையில் இரண்டே இடங்களை மட்டுமே வைத்திருந்த பாஜகவினால் எண்பத்தி இடங்களை கைப்பற்ற முடிந்தது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு இரத யாத்திரைகளையும் இரத்த ஆறுகளையும் ஓடவிட்ட பிறகு அதனிடம் நூற்றி இடங்கள் வசமாயின பாப்ரி மசூதி தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் தேர்தலில் நூற்றி இடங்களை வென்று நாடாளுமன்றத்தில் இரண்டாவது இடத்தைக் கைப்பற்றியது மிகக் குறுகிய காலம் மட்டுமேயானாலும் மத்தியில் அதனால் ஆட்சியையும் அமைக்க முடிந்தது இத்தகையதொரு சாதனையை படைத்துள்ள நிலையில் அதற்கு மிகவும் இயற்கையாகவே கைவரப்பெற்ற வகுப்புவாத வன்முறையை சங் பரிவாரம் கைவிடுவதென்பது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையாகவே இருக்கும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற குஜராத் படுகொலைகளுக்கு முன்னால் பாஜகவின் அரசியல் வானில் மோடி மிகச் சாதாரணமான ஒரு நபராகத்தான் இருந்தார் இந்த படுகொலைகளுக்கு பிறகோ முதலில் குஜராத் மாநிலத்திலும் பின்னர் அகில இந்திய அளவிலும் அவரையும் அமித்ஷாவையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை தேர்தல் ரீதியான கணக்குகளால் ஒரு சில நேரங்களில் தற்காலிகமான பின்னடைவுகளை அது சந்தித்திருந்தபோதிலும் போதிலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடுப்பகுதியில் இருந்தே சங் பரிவாரம் ஆட்சி அதிகாரத்தை மட்டுமின்றி தனது பெருமையையும் அதிகரித்துக்கொண்டே வந்துள்ளது மத்திய மாநில அரசுகளுக்கான தேர்தல்களில் ஆர்எஸ்எஸ் பாஜக தொடர்ந்து வலுப்பெற்று கொண்டே வந்துள்ளன என்பது மட்டுமின்றி சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நாட்டின் உறுதித்தன்மையே மாற்றுவதிலும் கூட அவை வெற்றி பெற்றுள்ளன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைய இந்தியா அதிகமான அளவிற்கு இந்துமயமாகி உள்ளது இன்றைய நாகரீகமாக காவியை ஏற்றுக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் மட்டுமின்றி பணக்கார விவசாயிகள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள அடித்தட்டு சாதிகளை சேர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் உதாரணமாக வாஜ்பாய் அரசு அதன் தொடக்க நாட்களில் மாட்டுக்கறிக்கு தடை விதிக்கும் சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த முயற்சித்தது எனினும் நாடாளுமன்றத்தில் எழுந்த பெருங்கூச்சலை தொடர்ந்து அது பின்வாங்கியது ஆனால் எந்தவிதமான எதிர்ப்புமின்றி மாட்டுக்கறி விற்பனையை தடை செய்யும் சட்டத்தை மோடி ஷா இரட்டையரின் அரசினால் அமலாக்க முடிந்தது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நிகழ்ச்சி நிரலில் உள்ள பல விஷயங்களை அமலாக்க முடிந்துள்ளது அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னால் ஒரு சிறு கட்சியின் தலைவர்களாக நாடாளுமன்றத்தில் மிக நீண்ட காலத்திற்கு தங்கள் வாழ்க்கையை கழித்த வாஜ்பாயி எல் கே அத்வானி ஆகியோரை கொடூரமானவர்களாக இரத்த பிடித்தவர்களாக மோடியில் இருந்து தொடங்கி யோகி ஆதித்யநாத் புதிய தலைமுறை தலைவர்கள் இருக்கின்றனர் சின்னாபின்னமாக சிதறிக் கிடக்கும் எதிர்கட்சிகளைப் பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை சுருக்கமாக சொல்வதெனில் அதன் வாக்கு வலிமையில் உச்சகட்டத்தை பாஜக எட்டி பிடித்திருக்கும் சரியான தருணத்தில்தான் ஆர் எஸ் எஸ் மிக மோசமான நபர்கள் அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றனர் அப்படி இருக்கும்போது இத்தகைய அதிகாரத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்த நடைமுறை உத்தியை அவர்கள் ஏன் கைவிட வேண்டும் பாப்ரி மசூதி தரைமட்டமாக்கப்பட்ட பின்னணியில் நாட்டில் பாசிசம் வலுப்பெற்று வருகிறது என்று எச்சரித்த அறிவாளர்களில் நீங்கள்தான் முதலாம் அவர் இது குறித்த உங்களது உரை பின்னர் பாசிசமும் தேசிய கலாச்சாரமும் இந்துத்துவ நாட்களில் கிராம்சியை பயில்வது என்ற தலைப்பில் கட்டுரையாகவும் வெளியானது இந்தியாவில் இந்துத்துவா பாசிசம் எழுச்சி பெற்று வருவது குறித்த மிகச்சிறந்த கட்டுரை அது அந்த கட்டுரையில் ஒவ்வொரு நாடும் தகுதியான பாசிசத்தை பெறுகிறது என்று அவ்வாறெனில் இப்போது இந்தியா அதற்கே உரிய பாசிசத்தை பெற்றிருக்கிறதா ஆம் இந்த சம்பவம் நடந்து முடிந்த நாட்களில் முதலில் அதுதான் எனது பிரதிபலிப்பாக இருந்தது அந்த நேரத்தில் பாசிசம் என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே பயன்படுத்தியிருந்தேன் எனினும் அந்த தொடக்க நாட்களுக்கு பிறகு மிக விரைவிலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்துவது குறித்து பல முன்னெச்சரிக்கைகளையும் அறிமுகம் செய்யத் தொடங்கினேன் பாப் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கியது ஒரு பாசிச வெளிப்பாடு என்றும் ஆர்எஸ்எஸ் தனித்துவமான பல பாசிச தன்மைகளைக் கொண்டதாக இருக்கிறது என்றும் நான் இப்போதும் நம்புகிறேன் இருந்தபோதிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் வரலாற்று ரீதியாகவே மிகவும் தனித்துவமான அரசியல் கட்சியாக இருக்கும் அதன் வெகுஜன அரசியல் முன்னணி படைக்கும் இடையே ஒரு வேறுபாட்டை நான் காண்கிறேன் மிக எளிதாக இந்த கட்சியின் மீது ஒரு முத்திரையை குத்துவதற்கு முன்பாக அதன் புதுமையான கட்டமைப்பை புரிந்து நமக்கு மிக துல்லியமான தேவைப்படுகின்றன நீங்கள் எனது உரை கட்டுரையும் கூட அயோத்தியா இடிப்பு சம்பவம் நடைபெற்றவுடனேயே எழுதப்பட்டதுதான் ஆனால் அந்த கட்டுரை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்துத்துவ பாசிசத்தின் எழுச்சி குறித்ததல்ல மாறாக கிராம்சி தனக்குள்ளேயே எழுப்பிக் கொண்ட கேள்வியைப் போலவே இந்தியாவிற்கு உள்ளிருந்தபடி நெருக்கடியின் குறிப்பிட்டதொரு கட்டத்தில் குறிப்பிட்டதொரு பிரச்சினையைப் பற்றி சிந்தித்ததே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மிகச்சிறிய ஒழுங்கமைப்பில்லாத பாசிச அணியை விட இத்தாலிய இடதுசாரிகள் ஒப்பில்லாத வகையில் வலுவானவர்களாக திகழ்ந்தனர் ஆனால் மூன்றாண்டுகளுக்கு பிறகு முசோலினி ஆட்சியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலோ அவரது அதிகாரம் முழுமையானதாக இருந்தது அதே நேரத்தில் ஓர் அரசியல் சக்தியாக இடதுசாரிகள் முழுமையாக துடை தெரியப்பட்டிருந்தனர் இவை அனைத்துமே ஜெர்மனியில் நாஜிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நடந்துவிட்டிருந்தன இந்த பின்னணியில்தான் கிராம்சி தனக்குள் கேட்டுக்கொண்டார் பாசிசம் மிக எளிதாக வெற்றியடைய இடதுசாரிகள் மிக எளிதாக தோல்வியடைய நமது நாட்டு வரலாற்றிலும் சமூகத்திலும் நமது நாட்டு முதலாளித்துவ தேசியவாதத்திலும் என்ன இருந்தது என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது அவரது சிறை குறிப்புகள் நூலின் பெரும்பகுதி இத்தாலிய வரலாறு குறித்த அந்த வரலாற்றில் வாடிகனுக்கு இருந்த சிறப்பான இடம் குறித்த ரிசேர்ஜிமென்டோவின் தனித்துவமான தன்மைகள் மற்றும் இத்தாலியை ஒன்றுபடுத்தும் முயற்சி இத்தாலிய முதலாளித்துவ வர்க்கத்தின் அதன் தொழில் நகரங்களின் சிதைந்த தன்மை வெகுஜன ஆதரவை பெற்ற புதினங்கள் என்பது போன்ற வெகுஜன உணர்வின் வடிவங்களை புரிந்து கொள்ள ஒரு சிந்தனை ஓட்டமாகவே அந்த குறிப்புகள் இருந்தன இதேபோன்று இந்தியாவை பற்றிய கேள்விகளை எழுப்பவே நான் முயன்றேன் அந்த கட்டுரையை வரையில் இருந்த பிரச்சினை என்னவெனில் அதில் பெரும்பகுதி ஒப்பீட்டு முறையிலான சிந்தனையை அடிப்படையாக கொண்டதாகும் இத்தகைய சிந்தனை மிகவும் தரம் தாழ்ந்ததாகும் அதன் பிறகு மிக விரைவிலேயே இத்தாலிய பாசிசம் குறித்து மிக நீண்ட கட்டுரை ஒன்றை நான் எழுதினேன் அந்த கட்டுரை எனக்கு மிகுந்த விருப்பமுள்ளதாகவும் இருந்தது ஒவ்வொரு நாடுமே அது பெறுவதற்கு தகுதியுள்ள பாசிசத்தையே பெறுகிறது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் இடையே இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே என்பது இருந்த பெரும் வேறுபாடுகளைத்தான் நான் அப்போது மனதில் கொண்டிருந்தேன் இந்தியாவிற்கு பாசிசம் வருவதாக இருந்தால் அது நமது சொந்த வரலாறு சமூகம் ஆகியவற்றிலிருந்து உருவானதாக மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் என்பதையே குறிக்கிறது இப்போது பாசிசம் இந்தியாவிற்கு வருகிறதா என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் இதற்கான பதில் இல்லை என்பதுதான் இந்திய முதலாளி வர்க்கத்துக்கோ அல்லது ஆர் எஸ் எஸ் பாசிசம் தேவைப்படவில்லை இரண்டு உலக போர்களுக்கு இடையேயான ஐரோப்பாவில் தொழிலாளி வர்க்க மிக வலுவாக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருந்த நாடுகளில் பாசிசத்தின் பல்வேறு வகைகள் வெளிவந்தன ஒரு நிலைமை இப்போது இந்தியாவில் இல்லை அது எவ்வளவு கோரமானதாக இருந்தாலும் அல்லது சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் தலை தூக்கினாலும் சரி வகுப்புவாத வன்முறை என்பது பாசிசம் அல்ல அப்படியானால் ஆர் எஸ் எஸ் அமைப்பு மற்றும் நாடாளுமன்ற வகைப்பட்டதாக இல்லாத அதன் பல்வேறு அணிகளில் பாசிச குணாம்சங்கள் இருக்கிறதா ஆம் அவற்றுள் பாசிச குணாம்சங்கள் இருக்கின்றன ாலும்லகம் முழுவதிலும் அதிதீவிர வலதுசாரி தன்மை கொண்ட பல இயக்கங்கள் கட்சிகளிலும் கூட இத்தகைய குராம்சங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆயிரத்தி இருந்தே பாசிச போக்கு என்பது முதலாளித்துவ அரசியலில் தொடர்ந்து நீடித்தே வருகிறது என்றாலும் ஒரு நாடுகள் அல்லது அரசியல் கட்சிகளைதான் அதன் உண்மையான பொருளில் பாசிசத்தன்மை கொண்டவை என்று குறிப்பிட முடியும் குறைந்த அழுத்தம் கொண்ட ஜனநாயகம் இந்தியாவில் உள்ள தாராளவாத அரசியல் கட்டமைப்பினை முழுமையாக உடைத்து நொறுக்கி அதை அகற்ற வேண்டிய அவசியம் சங் பரிவாரத்தை போன்ற வலதுசாரி சக்திகளுக்கு இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள் அதற்கு பதிலாக அதற்குள்ளேயே இருந்து செயல்பட்டு அதை பயன்படுத்தி கொள்ளாவற்றால் முடியும் என்று குறிப்பிட்டீர்கள் வலதுசாரி எதேச்சதிகார போக்கின் கீழ் நொறுங்கி போய்விடாமல் ஒரு தாராளவாத ஜனநாயக பாராளுமன்ற அமைப்பாக நீடிக்க வைக்கும் அளவிற்கு நமது ஜனநாயக பாரம்பரியமும் தாராளவாத அரசியலமைப்பும் வலுவாக உள்ளடவா அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருசில அம்சங்களை மாற்றுவதும் தாராளவாத அமைப்பை உடைத்து நொறுக்குவதும் ஒரே விஷயமல்ல அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்திலும்கூட பல திருத்தங்கள் அடங்கியிருக்கின்றன ஓர் அரசியல் அமைப்பு சட்டத்தில் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நாடாளுமன்ற நெறிமுறைகள் இருக்கின்றன இந்த மாற்றங்களை நீங்களோ அல்லது நானோ விரும்பாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் எவ்வளவு தூரம் அந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளை பின்பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு தாராளவாத அமைப்பு தொடர்ந்து நிலைத்து நிற்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து வேண்டும் ஜனநாயகத்தை நான் பெரிதும் ஆதிரிப்ப வந்தான் எனினும் தாராளவாதத்தை நான் வெறுக்கிறேன் உண்மையில் ஜனநாயகத்தை தாராளமயமாக்குவதைக் கண்டித்து நான் ஒரு கட்டுரையையும் கூட பதிப்பித்திருக்கிறேன் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக இருந்த வளர்ச்சி போக்கு என்பது நீதித்துறை தேர்தல் இன்னும் சொல்லப்போனால் பெருமளவிலான மின்னணு ஊடகம் மேலாதிக்கம் வகிக்கும் தொலைக்காட்சி நிலையங்கள் போன்ற தாராளவாத அமைப்பின் மிக முக்கிய பிரிவுகளிடமிருந்து தனது விருப்பத்திற்கு ஏற்ற நடத்தையை பாஜகவினால் பெற முடிந்துள்ளது என்பதுதான் எப்போதுமே நமது ஜனநாயகம் மிகவும் குறைந்த அழுத்தமுடைய ஒன்றாகும் ஆனால் இப்போது அதற்கு இதுவரை இருந்து வந்த அழுத்தமும் கூட விட்டது இன்னும் ஒரு விஷயம் எதேச்சதிகாரம் என்ற வார்த்தையை நான் அறவே வெறுக்கிறேன் கம்யூனிஸ்ட் நாடுகளை அவமதிப்பதற்காகவே இந்த வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் கம்யூனிசம் பாசிசம் ஆகிய இரண்டுமே சம அளவில் எதேச்சாதிகார தன்மை கொண்டவை என்பதை நிறுவவும் முயற்சிக்கப்பட்டது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் காலனிய பின்னணியில் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அரசியல் தோன்றியதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இரண்டு உலகப் போர்களுக்கு இடையேயான இதே போன்ற எதிர்புரட்சி சக்திகள் உதாரணமாக முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு போன்றவை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தோன்றின என்று முன்பு நீங்கள் எழுதியிருந்தீர்கள் இத்தகைய அமைப்புகள் தோன்றுவதற்கு எது காரணமாக இருந்தது குணத்தில் அவை எவ்வாறு ஒரே போன்றவையாக இருக்கின்றன இந்த கேள்விக்கு திருப்திகரமான பதில் அளிப்பதற்கு மிக நீண்ட நேரமும் இடமும் தேவைப்படும் என்றாலும் மூன்று விஷயங்களை கொண்டு அதற்கு சுருக்கமாக பதிலளிக்கலாம் புரட்சிக்கும் எதிர்ப்புரட்சிக்கும் பகுத்தறிவிற்கும் பகுத்தறிவற்ற நிலைக்கும் தேசியவாதம் குறித்த மத சார்பற்ற விளக்கங்களுக்கும் தேசியவாதம் குறித்த இன ரீதியான அல்லது மத விளக்கங்களுக்கும் பல்வேறு வகைப்பட்ட தாராளவாத நிறுவனங்களுக்கும் பல்வேறு வகையான எதேச்சதிகார நிறுவனங்களுக்கும் என்பது போன்று இருவேறு வகையான கருத்தோட்டங்களுக்கு இடையேயான போராட்டங்களின் மிக நீண்ட வரலாற்றை கொண்டதாகவே ஐரோப்பா கண்டம் அமைந்திருக்கிறது காலனி ஆதிக்கமானது இந்த நோய்கள் அனைத்தையும் தனது ஆளுகைக்கு கீழுள்ள காலனி நாடுகளுக்கும் கொண்டு சென்றது இதன் வழியாக இத்தகைய போட்டிகள் நமது சமூகத்திலும் மிகவும் சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டிருந்தன எனவே இந்து தேசியவாதம் முஸ்லிம் தேசியவாதம் ஆகியவற்றில் குறிப்பாக இந்திய தன்மை என்ற எதுவுமே இல்லை இன்னும் சொல்வதானால் அவை அரசாட்சியையும் கத்தோலிக்க தேவாலயங்களின் தனியுரிமைகளையும் இல்லாமலாக்கிய பிரெஞ்சு புரட்சியை பெரிதும் வெறுத்து ஒதுக்கிய அதே பிரெஞ்சு நாட்டின் எதிர்ப்புரட்சியின் பாரம்பரியத்தின் வேறு கண்ணோட்டம் காலனி நாடுகளில் வந்து சேர்ந்தவையே ஆகும் மத ரீதியான மக்களுக்கு எதிரான வகுப்புவாத வன்முறை என்பதும் கூட ஐரோப்பிய நாடுகளில் யூதர்களுக்கு எதிராக நிலவி வந்த கசப்பு உணர்வின் பிரதியை தவிர வேறல்ல இரண்டாவதாக இந்து மகாசபா முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு போன்றவை நன்கு அறிந்தே இருந்தன என்பதோடு ஓரளவிற்கு அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் செய்தன உதாரணமாக ஜெர்மனியின் யூத பிரச்சினைக்கு நாஜிகள் தீர்வு கண்டதைப் போலவே அதாவது இன அழிப்பின் மூலம் இந்துக்களும் முஸ்லீம்கள் குறித்த தங்களது பிரச்சினையை தீர்த்து வேண்டும் என்று வி டி கூறினார் மூன்றாவதாக இதுபோன்ற இயக்கங்கள் நாட்டிலோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ வேறொரு காலத்திலோ தோன்றுவதற்கும் வெற்றியோ தோல்வியோ அடைவதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிய தனித்தன்மையான அம்சங்களே காரணமாக அமைகின்றன இது போன்ற விஷயங்களில் பொதுவான போக்கில் அணுகுவது என்பது நம்மை தவறான வழிக்கு திசை திருப்பிவிடும் மதச்சார்பின்மை என்ற கருத்தோட்டம் எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கிறது எல்லா நேரங்களிலுமே மதச்சார்பின்மை என்பது நல்லதொரு கருத்தோட்டமே ஆகும் எவர்ொருவரும் அதை இருக பற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது எனினும் பெரும்பான்மை இந்துத்துவ கருத்தோட்டத்தை எதிர்த்த போராட்டத்திற்கு அனைத்து வகைப்பட்ட வேறு கருத்தோட்டங்களும் தேவைப்படுகிறது மிக கொடூரமான வடிவங்களிலான ஒடுக்குமுறை சுரண்டல் ஆகியவற்றின் அடிப்படையிலான ஓர் அமைப்பிற்குள் காங்கிரஸ் வகைப்பட்ட மதச்சார்பின்மையும் பாஜக வகைப்பட்ட பெரும்பான்மைவாதமும் ஒன்றுக்கொன்று போட்டியிடும் தத்துவங்களே ஆகும் இந்தியாவின் தேர்தல் அடிப்படையிலான அரசியல் பெருமளவிற்கு சாதி மதம் பல்வேறு வகைப்பட்ட சொத்துரிமை ஆகியவற்றை சுற்றியே கட்டமைக்கப்பட்டுள்ளது மதச்சார்பின்மை என்ற கருத்தோட்டமானது சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் என்ற விழிப்புணர்வு கோட்பாட்டிலிருந்தே உருவெடுத்தது சகோதரத்துவம் என்ற விரிவான வகைப்படுத்தலுக்குள் தான் மதச்சார்பின்மை அடங்குகிறது சாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் சகோதரத்துவம் நிரம்பியதாக இருக்க முடியுமா அப்படி இல்லை என்றால் அதன் முழுமையான அர்த்தத்தில் மதச்சார்பற்றதாக அது இருக்க முடியுமா சமத்துவம் இல்லாமல் சகோதரத்துவம் என்பது இருக்க முடியுமா அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சோசியலிசம் என்பது இல்லாமல் ஜனநாயகம் இருக்க முடியுமா போல்ஷ்விக் புரட்சி கூட அல்ல பிரெஞ்சு புரட்சி நடைபெறுவதற்கு முன்பாகவே ரூசோ இதற்கு பதிலளித்திருந்தார் உலகத்தில் உள்ள பொருட்களை அணுகுவதில் சம உரிமை இல்லாதவர்கள் எந்த காலத்திலும் சட்டத்தின் முன்பாக சமமானவர்களாக இருக்க முடியாது நாம் அறிந்துள்ள கம்யூனிசம் என்பது பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் முதன்முதலாக தென்பட்டது அதே பிரெஞ்சு புரட்சிதான் மதத்தின் அதிகாரத்திற்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் என்ற வகையில் மத சார்பின்மையை பிராங்காய் நோயல் பவுஃப் அவரின் சமமானவர்களின் சதித்திட்டம் என்ற இதை கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிச அமைப்பென்றே சொல்லலாம் அதுவே நமக்கு இதை தந்தது அந்த கம்யூனிச போக்கு தோற்கடிக்கப்பட்டது நமக்கு மிச்சமிருந்ததெல்லாம் மதசார்பின்மையும் தாராளவாதமும் எனவே கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாகவே ஒரு கேள்வி தொடர்ந்து நீடித்து வருகிறது தாராளவாதத்தால் மட்டுமே மதசார்பின்மையை பாதுகாத்துவிட முடியுமா சோசியலிசம் என்பதில்லாமல் மதச்சார்பின்மை என்பது சாத்தியமா இல்லை என்பதே இதற்கு எனது பதில் தாராளவாதான்ஸ் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள மற்ற தாராளவாத நாடுகள் ஆகியவற்றின் யூதர்களுக்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வின் வரலாற்றையே பாருங்கள் எனவே உங்கள் கேள்வியை பொறுத்தவரையில் ஆம் மதச்சார்பின்மை என்ற கருத்தோட்டம் மிக முக்கியமானது எனினும் நடைமுறையில் இந்த கருத்தோட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னதாக உங்களிடம் உண்மையானதொரு சோசியலிச சமூகம் இருக்க வேண்டும் இன்றைய இந்தியாவில் இந்த கருத்தோட்டத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்துவதென்பது இயலாத ஒன்றே ஆகும் பெரும்பான்மைவாதம் எவ்வளவு விஷமத்தனமானது என்பது நமக்கு தெரியும் என்றாலும் தாராளவாதம் எப்போதுமே மதச்சார்பின்மைக்கு துரோகம் செய்துதான் வந்துள்ளது எதிர்காலத்திலும் எப்போதும் அது அப்படித்தான் நடந்து கொள்ளும் என்ற உண்மையை நாம் பெரும்பாலும் மறந்துவிடுகிறோம் தமிழில் வீ கணேசன்